படைக்கலமாக எழுத்து அஞ்சியன் கொண்டேன் திருவேந்திரத்தை நினைத்துக் கொண்டே வந்தான் அன்புங்கிற குதிரையில வந்தான் இப்ப போகின்ற பொழுது என்ன எந்த விலங்குகளாலோ எந்த உயிரினங்களாலோ எந்த தீமியும் வராதவாறு காப்பு காப்பு எது திருநீர் தான் காப்புலா தெரியும் ஞானசம்பந்தர் குழந்தையாக பிறந்து அதற்கு வந்து என்ன செய்தார்னர் ஞானசம்பந்தர் குழந்தையாக வந்தபோது பிள்ளைத்தவளே முடிக்கிறாருக்குள்ள காப்பு செங்கீரை தால் சப்பானிலாம் போடுறேன் இல்லைன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபது பாட்டில் ஞானசம்பந்தருக்கு என்ன அப்படி போது காப்பு செய்யும்போது என்ன செய்தார்னர் வேப்பில் சுருகிறது போக்குவரத்து இத்தியாதிகள் அதையும் செஞ்சுருக்காங்க அது வீட்டில் செஞ்சுட்டாங்க இவங்க வீட்டில் அம்மாவும் அப்பாவும் என்னன்னு கேட்டீங்கன்னா சாயந்திரம் அஞ்சு மணி ஆறு மணி ஆறு மணி ஆச்சுன்னு சொன்னா பழைய காலத்தில் விளையாட்டுது ஏய் வாடாராஜா போதும் விளையாட்டு இருட்டாட்டு நாளைக்கு விளையாடலாம் உட்கார வச்சு மிளகாய் எடுத்து ரெண்டு கூரையை இதை எடுத்து சுத்துவாங்க புள்ள திருஷ்டி பட்டு இப்படி ஒன்னு சுத்தி இப்படி ஒண்ணு சுத்தி அதுக்கு நான் மந்திரம் இருக்கு அதை கேட்டா சொல்ல மாட்டேங்கிறேன் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டா மந்தர சொல்லாம போ இந்த மொளகா நெடியேறாம இருந்தது அவ்வளவு கண்டிச்சான் தாமலிங்கடிகள் உன் திருவடியை பல முறை வந்து எல்லாருந்து காட்டிருக்கியே இந்த பாவி என காட்டப்படாத வடநூல இருக்கிற ஆளுக்கு காட்டல நினைக்கிறேன் மொழியடியார் பரவி ஏத்தும்லர் அழகினை எத்தனையோ பேர் உன் திருவடியை போற்றி பொழுந்திருக்கிறார்கள் அப்படி அழகு சொட்டு திருவடி அந்த அழகு சொட்டுகிற திருவடியை பாவி பார்க்கில் வடலூரால நான் பார்த்துட்டேன்னா கண்ணேறுபடும் என்றோ திருஷ்டி பட்டுருமாப்பா உன் திருவடியில கண்ணேறுபடும் என்ற கனவிலேனும் காட்டென்றால் காட்டில்லவுல வேணாம் சுவாமி கனவுல காட்டப்படாது அப்படியா நான் என் கண்ணுபட்டு போடும் எனவி அப்படியெல்லாம் நீற்று காப்பு அதனால ஞான சம்பந்த என்ன பண்ணுவாங்களாம் சாயந்தரம் அந்த சிவபாதை பகவதி அம்மியாரும் அஜா தெருவெல்லாம் ஓடி விளையாண்டு போதும் இல்லப்பாரு நாளைக்கு விளையாடுண்டா விளையாடலா நாளைக்கு விளையாடலாம் அருமையா எடுத்துட்டு வாடிநீர் வந்தீரம் ஆவது நீரு வானவர் மேல நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவேன் பின்ன பாட அதனால அருமையா திருநீரிட்டுவாங்க திருநீற்றை விட ஒரு ஆன்மாவை காப்பாற்றுவதற்கு வேற எதுன்னு இருக்க எனவே திருநீரே காப்பாக அணிந்தார் பெருமாள் ரொம்ப அருமையா சொன்னேன் நீங்க ஞாபகம் வந்தது எனவே புண்ணிய நீற்று காப்பு புண்டரனுதல் சாத்தி என்னது உள்நீரை கருத்துக்கேற்ப உறுதுணை உனக்குண்டாகி நன்னுகை என்று ஆசிர்வாதம் எப்பா நீ மனசுல எதை நினைச்சிருக்கியோ அதெல்லாம் நிறைவேறத்தையும் வழியே இருந்தவன் காஞ்சி அடைய காஞ்சி அடைகிறான் சரி இன்னும் விட இலச்சனை இட்டப்படுறதுக்கு வரைக்கும் சொன்னதுக்கு சம்பந்தமே இல்லை விடையிலையும் எங்க வந்து இல்ல இப்ப என்ன பண்ண அவன் அனுப்பிச்சிட்டு இப்ப வடக்கு வாயில இவரே சாத்திர பாவம் அந்த பதில் புடிச்சு எழுத்து சாத்தி அதான் திருவிழையாளர் பாண்டியனுக்கும் நம்மவருக்கெல்லாம் தெரியணும் என்பதற்காக அருமையாக விடை இலச்சனையை போக்குடித்தார் எதுல கதவு விடை இலச்சனை அதுல என்ன ஏற்கனவே இலச்சனை இருக்குன்னு கேட்டா சீல் முத்திரை இருக்குன்னு கேட்டா மீன் இலச்சனை இருக்கு ஏன்னா அவங்களுக்குரிய அந்த அடையாளம் இருக்கு இந்த வடக்கு மட்டும் அதை அடிச்சிட்டு மனுஷன் என்ன பாடுபடுத்த நோட்டீஸ் ஒட்டாதேன்னு ஒட்டிட்டு போடுறாள் அது மாதிரி அதை அழிச்சிட்டு விடை இலச்சனையை போட்டு வச்சுட்டு கதவை அடிச்சுட்டு காப்பு செய்து கதை வீடை கோரி யாப்பு செய்த அமைத்து எரிஞ்சடை சித்தர் போய் தூப்பு கைவாரை சூழ்வாடாமே கோயிலில் வைத்து உள்ள போய் அந்த சிவலிங்க திருமேனியோட ஒன்றிவிட்டார் இதோ இப்பொழுது பொழுது புலந்தது கோவின பூங்குயில் கோவின கோழி முடிந்தது கங்கூல் இன்கருங் கை என செங்கை நீட்டி தீனகாரன் தோன்றாலும் கதிரவன் தோன்றலான் எங்கள் நாயகன் இட்ட குறியறிந்த வாயில் தீரப்பவர் ஐயூரா எல்லா வாயிலையும் வாயில் காப்பாளர் திறக்கும் போது அந்த நேரத்தை இலக்கணம் இருக்கணும் என்ன பொருள் அது யாரும் மற்றவங்க கைப்படக்கூடாது என்பது தானே செய்யறோம் அது மாறி இருந்தா ஏதோ கை மாறி இருக்கணும் வடக்கு வாயில திறக்கிறோம் அப்பல்லாம் வாயில் காவலர்லாம் அப்படிலாம் எல்லாத்தையும் கவனிச்சதாக கேள்வி பொறுப்பு என்னச்சினை மீன் இலட்சணும் மேல கதவு மட்டும்தான் விடை இலச்சினர் மற்ற நோக்கினர் ஏனா? எனக்கு வாயில் விடை இளைச்சர் மற்ற வாயில் என்ன இருக்குன்னு கேட்டா அது இப்போதான் பார்த்துட்டு வரணும் மக்கு பயில அன்னைக்கே பார்த்துட்டு வரக்கூடாது அதுதான் பணியாளன் பணியாளன் விட்டுட்டு இருக்குன்னு கேட்டா எங்கிருந்தோ வந்த அப்படி பண்றேன் அதுக்கு மேலே சொல்றேன் இடைச்சாதிய நானந்தான் சொல்லுவேன் இவர் இடைச்சாதிய அதனால அருமையான பணியாளனால இதை பார்த்த இது மாறி இருக்குன்னு சொன்ன எஞ்சிய வாயில்கள் மாறி இருக்கிறதா இல்லையா என்பதை அங்கேயே தெரிஞ்சிட்டு போனா தான் கேள்வி பேர் சொல்லலாம் சுழல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவன் இகழ்வல்லல் யாருக்கு அறிவு சொல்வன் பார்த்துட்டு மூண்டினும் வள்ளை போய் உற்று நோக்கினர் தான் நின்னல் ஒற்றிய கொற்ற மீனக்குறி பிழையாமை கண்டு அங்கே மீனக்குடி அந்த இளைச்சனியே இருக்கு இந்த ஒரு வாயில் தான் இல்ல போற்றி மன்னனும் பொன்னம் மாற்றி உத்தர இலச்சினை என்னது அந்த காலத்தில் ஏதேனும் தீர்வு காண்பதற்கு அவர்களுக்கு முடியல என்று சொன்ன என்ன செய்யணும் கேட்ட இறைவன் பால் விண்ணப்பிக்கிறோம் அது அந்த மாதிரி ஒரு ஆழமான பற்று இப்போ நமக்கு கூட சொல்கிறேன் சில சங்கடங்களை ஒன்றும் தீர்வுக்கு வர முடியலன்னா வச்சுட்டா தீர்வு வரும் தீர்வு அதுபோல் ஆராய்ச்சியில் எதேன்னு செய்கின்ற பொழுது சில முடிவு வரலன்னு சொன்னால் திருவுருகாட்டுப்படையில் தான் இருக்கு நீங்கள் திருவுருக்காட்டுப்படையில் தான் இருக்கு ஐயா நம்ம எதேன்னு சொல்ல சொல்லி சொல்லிப்படுகிறது சொல்லுது ஒரு முடிவுக்கு வர முடியல என்ன உன்ன சிக்கலாக இருக்கேன்னு சொன்னால் அருமையா திடீரெட்டு பெருமானே இப்படி இந்த நூல் சொல்லுது மே இந்த உன்னால் எது செய்ய முடியலையோ ஆராய்ச்சி பண்ணி முடிவு கொள்ளையோ எஞ்சிய இருக்குமானா அது என்ன பண்ணலாம் ஏ முருகப்பெருமான் திருவிழில அந்த மாதிரி விண்ணப்பிச்சிட்டு மறுநாள் கால இருந்து மறுநாள் காலில் அருமை அழகாருமை அதனால என்ன செய்தான் மறுத்த உண்டியன் மறுநாள் காலில் எழுந்தான் நீராடினான் நீரும் ஆடினான் வழிபாடு செய்தான் செய்துவிட்டு காலில் உணவுலாம் சாப்பிடல எப்படி இந்த வடக்கு வாயில் கதவில் இந்த இலக்கணை மாறி இருக்கிறது ஒரு நல்ல பணியாளர்லாம் தங்கமானவங்க அவங்க ஒன்னும் கேட்ட ஐயா நாங்கள் நாங்கள் இரவெல்லாம் இருந்தால் ஆனால் தெரியல எப்படி வந்தாங்கன்னு ஆனால் அவன் இலச்சனை நல்ல பணியாளர்கள் ஆனால் உண்மையை தான் சொல்லுவான் ஆனால் இலச்சனையோ மாறியிருக்கு எங்க புரிஞ்சுக்கிறது அப்பெல்லாம் சிஐபி எல்லாம் இல்லை அதனால தான் தான் இருக்கேன் எல்லாம் ஆண்டவன் தான் அதனால மறுத்த உண்டியன் சாப்பிடவில்லை உண்ணல மாமலற்பாயலை வெறுத்தகன்று படுக்கையும் போல படுக்கவும் உட்காரவும் நிக்கவும் இல்லை ஆண்டவனே அதாவது வேற ஒன்றும் செய்ய முடியல தரை மேற்பள்ளி கொள்ளவும் காலையிலிருந்து தியானமா சொக்கநாதரி நீ தான் எனக்கு தெரியணும் எனக்கு வேற தெரியாது என்று சொல்லிவிட்டு இதோ இப்பொழுது இரவு இரவு நேரத்துல வெறும் தரை மேல்படுத்தலும் ஒரு நாட்டிலே ஏதேனும் ஒரு சிக்கல்னா அந்த சிக்கல் தீர்ந்தாதான் தொங்குவான்னு தெரியுது ஒரு காலத்தில் அரசர்கள் அப்படி கேள்வி அப்படிதான் நாட்டில் எந்த ஒரு ஒரு சிக்கலா அந்த சிக்கல் தீர்ந்து மக்கள் அழகாக இருக்கணுமே தவிர அது சர்தாப்பா இங்க நாளு கூல அங்க நாள் கூட போகுதான் நடந்துகிட்டு இருக்குது இது ஒன்னும் பெரிய பிறகு ஒன்றிற்காக தரையில் படுத்த திருமறை தரையில் படுத்து பொருத்தனம் தான் இரு கருத்த கண்டர் கனவீனில் கூறுவார் பாவா கூற பகல் முழுதும் பற்றினி வேற எந்த காரியம் பார்க்கல இரவு நேரம் இப்பொழுது பத்து மணி இரவு பத்து மணி முன்ன வந்து சித்தர் பாதிரியை வந்தாலும் வந்து மட்டலம்பிய தாதகி மாலையான் உள்ட தும்பி ஒழுகி அன்பினால் கட்டில் அங்கையில் கச்சியில் காடலாம் வெட்டி நம்புழை வித்திய பத்தியா நீ அன்பா இருக்கியோ அதே போல சோழ பேரரசன் பத்தியா ஒரே ஊர்ல அவன் தலையெழுத்து இப்ப எங்க இருக்கிறான் காஞ்சிபுரத்துல ஆனா அவன் ரொம்ப வேண்டாம் பா என்னை வழிபாடு செய்யணும்னு அதற்காக வந்து நம்மை வழிபட வேண்டினான் இந்த வாயில் திறந்து வாக்கு மூலம் சரியா உண்மை உண்மையாலும் இவரே வாக்குமூலம் ஒன்றும் அப்பளுக்கு பொய்யில்லை மீள விடுத்து எது வரைக்கும் வையகர வரைக்கும் இல்லைங்களா இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் முடிஞ்சே பொய்யா இல்லவா மீள விடுத்து பின் தாட்கொழி ப்பா யார் சுவாமி போட்டனர் நான் தான் தாக்கொழி அப்புறம் நம் தம்மால் விளை நாம் பொறித்தேம் எனக்கு அருளி நான் ஐயம் தேத்தே ஆகின்ற பின் அந்த அப்போ இந்த மற்றவரா பெருமானது வாயிற்கதிலே நம்முடைய ஆட்சியிலே பெருமானுடைய இலச்சரி இருக்கு வரலாறு காணாத ஒரு பெரும் பேரவான் பெரு புண்ணியம் நாம் பெற கதவு பெறுகிறது மகிழ்ச்சி அதனால் அருளினான் அகன்றவின் அருளின் நீங்கி மலர்கன் வெளித்தழி வெருளினால் வயர்த்தான் விம்மி நான் பல பொருளினால் துதித்தான் குலப்பூடனும் அன்புக்கு எளிவந்த மாண்பு கண்டு உள்ள நின்று ஊற்றெடும் அற்புதம் வெள்ளமும் பரமானந்த வெள்ளமும் கொள்ளை கொண்டுதன் கோமணி நீங்கினான் அப்படியே எப்படியும் பார்த்தான் பொதுவாக நல்ல கனவு கண்டா தூங்கப்படாது தீய கனவு கண்டா தூங்கிடும் நல்ல கனவு கண்டா தூங்கிடுவோம் மகிழ்ச்சியினால இகழ்ச்சியில் கெட்டாறை உள்ள மகிழ்ச்சியில் தாம் மைந்திரும் போது ஆனா தீய கனவு கண்டா தூக்குமே வராது பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும் கஞ்சாங்க என்ன போட்டுருப்பான் தீய கனவு கண்டா தூங்கும் நல்ல கனவு கண்டா விழிச்சிரும்மா ஏன்னா தீவையை மறக்கணும் யாரும் ஒண்ணும் இல்லை மனசுல எா தூக்கம் வரவழைச்சு அந்த கனவு அந்த தீமை மறக்கும் நிலைக்கணும் அழியராமண தன்புடை என்பருக்கு எளியர் ஆடலை யார்க்கும் படிப்பட தெளியுமாறு தெளிவித்து தன்னை போல் விழிவிழா இன்ப வெள்ளத்தினான் போய் வழிபாடு செய்துட்டு வந்தான் வந்து அங்க இருக்கிற மாண்பு மிகு அமைச்சர்கள் மற்ற தானை தலைவர்கள் ஊர்ல இருக்கிற பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் பெருமான் சொக்கநாதன் சொக்கநாதனி எளிவந்தவன் எளிவந்தவனே நம்முடைய வாயிற் கதவுலே வடக்கு வாயிற் கதவிலே விடையில சரி பிடித்தான் அடியார்க்கணியன்று சொல்லி நம்ம நாட்டிலேயா இந்த ஆட்சியிலேயே ஆமா இந்த ஆட்சி இது கடவுள் ஆட்சி என்று சொல்லி எல்லோரும் இந்து வெள்ளத்தில் ஆழ்த்த கோடாத செங்கோலும் பெண்குடையும் கோமுடியும் ஏடாரலங்கள் இராஜேந்தர் கழித்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பெண் பயனெல்லாம் முழுந்து போச்சு அதனால தன்னுடைய ஆட்சியை தன்னுடைய பிள்ளைக்கு வைத்து தோடாரிதழியான் தாட்கமலம் சூடி வான் நாடாள அரசுரிமை பெற்றான் நரபதியே இந்த நாட்டு அரசாட்சியை விட்டான் அந்த நாட்டு அரசாட்சிக்கு போற ஒண்ணும் அரசியல் மாதித்தியத்தை கம்பர் பித்தர் வந்திருக்கா ஒரே ஒரு சுக்ரீவன் தனக்கு தீமை செய்தான் தான் இறப்பதற்கே காரணமான அண்ணன் சொல்றான் வாலி எல்லாரும் என்னன்னு கேட்ட துரோகி உடன்பிறந்து படுகோவி வாலியை அண்ணனை கொண்டுட்டான் சொல்லீங்க தம்பிய என்ன பெரிய உதவியில் வெற்ற அரசு எனக்கு வீட்ட அரசு விட்டான் கேவலம் இந்த இன்னைக்கு இருந்த நாளைக்கு இருக்காத அரசு இருக்குது இந்த வெற்ற அரச வச்சுக்கிட்டு இந்த கிட்டு வீட்ட அரசு எனக்கு விட்டான் உலகமே கைமாறு என்ன அரசு அரசு இன்னைக்கு இருந்த நாளைக்கு அது ஏகாதிபத்தி இருந்த காலத்திலேயே சொன்னாங்க இப்ப அவன் பிரிவான இவன் கூட்டணி கூட்டணி என்ன இன்னைக்கோ நாளைக்கோ நெரினல் உழர்வன் இன்டில் என்னும் பெருமை உடைத்து உலகம் அப்படி இருக்குது இந்த பாடு அப்ப நான் ஆணையிட்டா இருந்த காலம் அப்பவே இது என்ன அரசிட என் தம்பி வீட்டரசு எனக்கு விட்டான் வீடு பெயர்ல அது போல இங்கே இது இதுவரையிலும் இந்த அரசன் இந்த பாண்டி நாட்டு அரசாளுகின்ற பெற்றரசு பெற்றவன் இப்பொழுது வீட்டு அரசு பெற்றான் என்று சொல்லி ரொம்ப அருமை இதெல்லாம் நம்ம இங்க குருமூர்த்திகள் இப்படி எல்லாம் பேச எங்க படிக்கவே மாட்டோம் அதனால் அதனால முதல்ல நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்கிறோம் திருவிழியாருப்பான் அப்படி படிப்பதற்கு ஏதுவாக அவர்கள் நம்முடைய திருவடி நெல்ல இருந்து இந்த அருமையான நமக்கு அமைப்பு கொடுத்தார்கள் அவருடைய திருவிழாவிற்கு வணக்கம் வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கெல்லாம் வணக்கம் முடி இல்லை என்னுடைய பணியை நிறைவு